வணக்கம் நெய்யர்களே நற்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டன் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் அடிமைகள் இறக்குமதி செய்யப்படுவது முற்றாக தடை செய்யப்பட்டது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சூயூஸ் ஐந்து விண்கலம் ரஷ்யாவால் விண்ணில் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஹீலியோஸ் இரண்டு என்கின்ற விண்கலம் சூரிய ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு டெல்டா இரண்டு ராக்கெட் மூலம் அமெரிக்கா அனுப்பிய ஸ்டார்டஸ்ட் என்கின்ற விண்கலம்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 ஈழது பத்திரிகையாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜமால் அப்துர் நாசிர் எகிப்தின் இரண்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ம மு இலங்கையின் இஸ்லாமிய தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருக்மணி தேவி இலங்கை நடிகை பாடகி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 மீண்டும் நாளை சந்திப்போம் நேரங்களில்